நேற்று இருபத்தேழு ஒன்று என்னை திட்டிவிட்டது என்று கூறினார் அதற்கு அவர்கள் அறிந்து கொள் மாலை நேரம் வந்ததும் என்று கூறினால் அது இடையூறு தராது என்று அலி அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது துவாவின் பொருள் அல்லாஹுவின் முழுமையான சொற்களைக் கொண்டு அவனின் படைப்புகளின் தீமைகளை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன்